உங்கள் செயல்களில் சிறந்ததும் உங்கள் எஜமானிடம் மிக சுத்தமானதும் உங்களின் தகுதிகளில் மிக உயர்ந்ததுமான தங்கம் வெள்ளி ஆகியவற்றை செலவு செய்வதை விட உங்களுக்கு சிறந்ததும் உங்களின் எதிரிகளை போரில் சிந்தித்து அவர்களின் கழுத்தை நீங்கள் வெட்டி உங்களின் கழுத்தை அவர்கள் வெட்டுவதில் உள்ளதை ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று நபி செல்லும் அணியில் செல்லும் அவர்கள் கேட்டார்கள் சரி என நபி தோடர்கள் கூறினர் அல்லாஹுவின் நினைவு கூறும் திக்ருதான் என்று நபி சொல்லாகும் அணியில் செல்லும் அவர்கள் கூறினார்கள் திருமிதி மூன்று